ஏலக்காய் தூள் அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு ஸ்டவ் பற்ற வச்சு முந்திரி திராட்சை போட்டு அதை வறுத்து இதில் கலந்து கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அரிசி மாவு பாயசம் தயார் இதை வந்து அரிசி தேங்காய் பாயசம்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்